ஒன்பது ராகவும் இந்தியம் வெளியாகலை ஆனால் அவருடைய சட்டம் என்ன என்று நான் உத்மான் ரதிகல்லாகவும் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர் தமது ஆண் குறியை கழிவு விட்டு தொழுகைக்கு செய்வதைப் போன்று ஒழு செய்ய வேண்டும் இதை நான் நபி சொல்லாகும் அலக்சல்லம் அவர்களிடமிருந்து கேட்டேன் என உஸ்மான் ரலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் மேலும் இது பற்றி அலி ஜுபை தலஹா உபை பின் காபிர் ரலி அல்லாஹும் ஆகியோரை கேட்டேன் அவர்களும் இவ்வாறு கூறினார்கள்